மஹரிப் தொழுகையை இரவு தொழுகை என நாட்டுப்புற அரபிகள் குறிப்பிடுகின்றனர் நீங்கள் மஹரிப் என கூறும் விஷயத்தில் உங்களை அவர்கள் வென்றுவிட வேண்டாம் இதை அப்துல்லாஹல் முசனிர் அலி அல்லாஹின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்